வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி சேவை பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி மாசி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடியர் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழகம் முழுவதும் உள்ள உயரதிகாரிகளின் தனி அறையில் கண்காணிப்பு கேமரா பொறுத்த தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக கூட்டப்பட்ட தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது கொடை காலத்தில் மின்வெட்டு பிரச்சனையை சமாளிக்க ஆயிரத்தி மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய மின்சார வாரியம் திட்டமிட்டுள்ளது தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே முதல் முறையாக திருப்பத்தூரை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஸ்னேகா ஜாதி மதம் குறிப்பிடாமல் வருவாய்த்துறையினரிடமிருந்து சான்றிதழ் பெற்றுள்ளார் அவருக்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றது நீலகிரி மாவட்டத்தில் யானை வழித்தடம் வரையறுக்கப்பட்டது குறித்து நான்கு வாரத்தில் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வேண்டும் என உச்ச உத்தரவிட்டுள்ளது கோயம்புத்தூருக்கு குடிநீர் வழங்கும் உரிமம் பிரான்ஸ் நாட்டு சூயஸ் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் அரவக்குறிச்சியை அடுத்துள்ள பூலாம் வலசு கிராமத்தில் சேவல் கட்டு போட்டி நடத்த விதிக்கப்பட்ட தடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விலக்கிக் கொண்டதால் அங்கு போட்டி நடத்த தேவையான ஏற்பாடுகளை அப்பகுதி மக்கள் முழுவீச்சில் செய்து வருகின்றனர் இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டம் அவந்திபொராவில் உள்ள கோரிப்பொரா பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எட்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் நான்காயிரத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மீது ஊழல் வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆய்வு பீகார் தலைநகர் பாட்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூர் வாரணாசி ஆகிய மூன்று நகரங்கள் டெல்லியை விட காற்று மாசில் முந்தியுள்ளன அனில் அம்பானி மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதியின் உத்தரவை திருத்தி வெளியிட்டதாக இரண்டு உதவி பதிவாளர்கள் அதிரடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர் கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்ட காவல்துறை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மாநில பாஜக தலைவர் பி எஸ் எடியூரப்பாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் டெல்லியில் காகித ஆலையில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின கர்நாடக மாநில சட்டப்பேரவையான விதான் சௌதாவில் உள்ள வளாகத்தில் அறையெடுத்து தங்கி அமைச்சர் என கூறி தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் சுமார் ஒன்றே கால் கோடி ரூபாய் மோசடி செய்த எட்டு பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் நிலையில் முதல் ரஃபேல் விமானம் இந்தியா வந்து சேர்ந்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் அமெரிக்காவில் நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று இந்தியர்கள் உட்பட ஆறு பேர் மீதான குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவர்கள் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளனர் வெனிசுலாவில் இன்னும் ஓரிரு நாட்களில் அதிபர் பதவியிலிருந்து நிக்கோலஸ் மதுரோ வெளியேற்றப்படுவார் எனவும் அங்கு விரைவில் ஜனநாயகம் மலரும் எனவும் சிலி நாட்டு அதிபர் செபஸ்டியன் பீனேரா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கென்யாவின் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள நரோக் நகரில் குட்டி விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் ஐந்து பேர் பலியானார்கள் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை என்பது அதிக சிக்கலான அறுவை சிகிச்சை என்று கூறப்படும் நிலையில் இந்த அறுவை சிகிச்சையை தாயின் கருவில் உள்ள சிசுவிற்கு செய்து இங்கிலாந்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் நிலவி வரும் கடுமையான பனிப்பொழிவு இருபத்தி மூன்று இல்லாத அளவுக்கு வழக்கத்தை மும்மடங்காக இருந்ததாக ரஷ்ய வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவை படுகொலை செய்ய நடந்த சதி திட்டத்தில் தொடர்புள்ளதாக கைது செய்யப்பட்டுள்ள இந்தியர் மார்செலி தாமஸை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை காவலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் செல்லும் தங்கள் நாட்டு பயணிகள் பயண திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் கூறப்பட்டுள்ளது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளான இந்தியாவும் சீனாவும் தற்போது இயற்கையின் இயற்கையின் பசுமை அதிகரிப்பிலும் முன்னணி நாடுகளாக திகழ்ந்து வருகின்றன என்று நாசா பாராட்டு தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் சிறந்த நகரமாக புனே நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பிரபல உணவுப் பொருட்கள் விநியோக நிறுவனமான ஸ்விக்கி மளிகை பொருட்கள் காய்கறிகள் மற்றும் மருந்து பொருட்கள் விற்பனைக்காக ஸ்விக்கி ஸ்டோர் சேவையை தொடங்கியுள்ளது டெபிட் கிரெடிட் கார்டு இணைய வங்கிகள் மூலம் நடந்த மோசடி தொடர்பாக நடப்பு நிதியாண்டில் கடந்த செப்டம்பர் மாதம் வரை தொள்ளாயிரத்தி புகார்கள் ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன நஷ்டத்தில் தள்ளாடி கொண்டிருக்கும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மூடுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மீட்க முடியாவிட்டால் மூடவும் தயார் என்ற நிலைக்கு மத்திய அரசு வந்துள்ளதால் பாதி பேரின் வேலை பறிபோகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்ததை அடுத்து ஐசிசி டெஸ்ட் அணிகள் தரவரிசையில் இங்கிலாந்து அணி ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது கத்தார் டோட்டல் ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரிலிருந்து முன்னணி வீராங்கனை கரோலினா பிளிஸ்கோவா காய்ச்சல் காரணமாக விலகியுள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்தது தேசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூரில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி தேதி வரை நடக்கிறது இந்த போட்டிகளுக்கான நாற்பத்தி பேர் கொண்ட தமிழக தடகள அணி அறிவிக்கப்பட்டுள்ளது திரைச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா வேடத்தில் நடிக்க பாலிவுட் நடிகர் மனோஜ் ஜோஷி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை திரைப்படமாக தயாராகி வருகிறது இதை ஓமன் என்பவர் இயக்குகிறார் தெலுங்கில் பவன் கல்யாண் நடித்த அஞ்ஞாதவாசி படத்தில் அறிமுகமானார் அனிருத் தற்போது நானி நடித்துள்ள ஜெர்சி படத்துக்கு இசையமைத்துள்ளார் கிரிக்கெட்டை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ள இந்த படத்தில் நாணியுடன் ஸ்ரதா ஸ்ரீநாத் நடித்துள்ளார் ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகையின் நயன்தாரா நடிப்பில் உருவாகி வரும் மிஸ்டர் லோக்கல் படம் வரும் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு படமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி மே ஒன்று உழைப்பார் தினத்துக்கு தள்ளி போயுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்